பாடம் முன்னூற்றி நாற்பத்தி நான்கு தொழுகையின் இக்காமத்தை ஆரம்பம் செய்த பின்னர் அந்த நேர தொழுகையின் சுண்ணத் அல்லது வேறு நபிலான தொழுகை எதையும் பிறர் தொழுவது விற்கத்தக்கது